ஹதீஸ் நானூற்றி தொன்னூற்றி ஏழு சலமா பின் அல் அவர்கள் கூறியதாவது மேடை பகுதியில் உள்ள சுவர் பக்கம் நபிசல்லு அலிஹி வசலம் அவர்கள் தூழும்போது ஒரு ஆடு கடந்து செல்ல முடியாத அளவு இடைவெளியே இருந்தது